வர்கள் இந்த திவ்ய பிரபந்தங்களை வேதத்திற்காற்றிலும் உயர்ந்தவை என்று கொண்டு வியாக்கியானங்கள் எழுத நியமித்து அநேக வியாக்கியானங்கள் இந்த திருவாய்மொழிக்கு அவதரித்து இருக்கிற திருவாய்மொழிக்கு மட்டுமன்று இதர ஆழ்வார்கள் அருள் செய்த திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணினவர்கள் யார் என்றால் பிராமணோத்தமர்கள் இதர ஜாத்தியிலே பிறந்தவர்கள் அன்று ஏன் அவர்கள் வியாக்கியானம் செய்யவில்லை என்று கேட்டால் அதெல்லாம் வேதப்பொருள்கள் நமக்கு வேதம் தெரியாத போது அதற்கு நாம் எப்படி வியாக்கியானம் பண்ணுவது என்று அதில் கை வைக்காமல் இருந்து விட்டார் வேதமறிந்தவர்கள் வேதத்தை கொண்டே போது போக்க வேண்டியிருக்க அந்த வேதத்தை உருமல் அந்த ரீதியிலே அத்தியனம் பண்ணிவிட்டுக்கு எதை வெற்றுக் கொண்டார்கள் என்றால் இந்த திருவாய்மொழி வியாக்கியானங்களைத்தான் தங்களுடைய போது போக்கு வெற்றுக் கொண்டார் பகவத்ஷே காலக்ஷேபம் ஸ்ரீபாஷ்டிய காலட்சேபம் பகவத்ஷே காலக்ஷேபம் ரெண்டு போதுபோக்கு யாருக்கு ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு பகவந்தம் என்பது என்னது இந்த திருவாய்மொழி வியாக்கியானங்கள் ஐந்து பேர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே வியாக்கியானம் எழுதினவர்கள் ஐந்து ஆச்சாரியர்கள் அதை மணவாள மாமுனிகள் அஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தள்ளாகாறு வடக்கு திரு வீகி பிள்ளை மணவாளி திருவாய்மொழியை கா குணவாளர் என்று நஞ்சே கூறான் திருக்குறான் எதிராக பேரருளான் உடையவர் நியமித்தார் நீர் வியாக்கியான பண்ணும் என்று திருக்குறான் புல்லானுக்கு நியமித்தார் ஏன் தானே பண்ணக்கூடாதா என்றால் அதுக்கு சுவாமி காரணம் சாதித்தாராம் நான் வியாக்கியானம் பண்ணிவிட்டால் பிறகு ஒருத்தரும் வியாக்கியானம் அழுத மாட்டார்கள் இப்ப ஸ்ரீபாகம் பண்ணினார் உடையவர் அத்துடன் இருக்கிறதே ஒழிய யாராவது ஸ்ரீபாக்யம் பாறை யாராவது எழுதினாளோ அதுபோல அன்றி இந்த அனுபவ கிரந்தம் ஆகினாலே ஒருவரன்றி பல தங்கள் தங்கள் அனுபவத்தை வியாக்கியானங்களாக தெரிவிக்க வேண்டும் நீர் ஒரு சுருக்கமாக வியாக்கியானம் எழுதும் என்று அவருக்கு நியமித்தார் திருக்குறான் புல்லான் நஞ்சியர் கூறத்தாழ்வான் திருக்குமாரரான பக்தருடைய சிஷ்யர் நஞ்சியர் அவர் நெடுங்காலம் அத்வீச்சியாக இருந்து இந்த சம்பிரதாயத்துக்கு வந்து சேர்ந்து அவர் வேத மோசினவராயிருக்க செய்தேயம் இந்த திவ்ய பிரபந்தங்கள் தான் நமக்கு தஞ்சம் என்று கூண்டு இதற்கு அவர் ஒரு வியாக்கியானம் செய்தார் பெரிய நாலாயிரத்துக்கும் வியாக்கியானம் செய்தவர் பல்லாக திருவிழி அவர் நம்பிள்ளையனுடைய ஒரு சிஷ்யர் பெரிய வாச்சான் பிள்ளையோடு கூடவே போகின ஒரு சிஷ்யர் அவர் அவர் சாதித்ததுதான் படி என்கிற திருபாய் மொழி வியாக்கியானம் அதுதான் இப்போது காலக்ஷேபத்திலே வந்திருக்கிறது எல்லாவற்றை விட அது மேலானது எதிலே இந்த லக்கத்திலே முப்பத்தாறாயிரப்படி முப்பத்தாறாயிரம் முப்பத்தி ரெண்டு எழுத்துகளுக்கு ஒரு கிரந்தம் என்று பெயர் மணபாலயோகி மணபாலயோகி என்றது மணபாளமாமணி அன்று இது மணபால மாமனியினுடைய பாசுரம் இது பாஜிகேசரி அழகி மணபாளஜியர் என்று மணபால மாமனிக்கு முன்னே ஒருவர் இருந்தார் அவர் அன்போர் அழகிய மனவாளச்சியர் பின்போரும் கற்றறிந்து பேசிகைக்கா தம் பெரிய போதமுடன் மாறன் மறையின் பொருளுரைத்தது ஏதமில் பன்னீராயிரம் அவர் வியாக்கியானம் செய்தார் பன்னீராயிரம் ஆக ஆறாயிரம் படி ஒன்று ஒன்பதினாயிரம் எப்படி ஒன்று இருபத்தி நாலாயிரம் படி ஒண்ணு முப்பத்தாறாயிரம் படி ஒண்ணு பதினேழாயிரம் ஒன்று இப்படி ஐந்தில் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள் எல்லாரும் பிராமணோத்தமர்கள் வேத மோசின அவர்கள் இதுல வேதார்த்தம் இருக்கிறது என்று தெரிந்து வியாக்கியானிக்கவே மாட்டார்கள் தொடமாட்டார்கள் வேதம் பிரதானம் நமக்கு பெரிய கண்ணானது அந்த வேதத்தினுடைய சம்பந்தம் இல்லாத புஸ்தகங்களை அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் ஏன் ஆதரித்தார்கள் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் செய்ய தமிழ் மகலகள் நாம் தெளிய போதி தெளியாத மரநிலங்கள் சம்ஸ்கிருத வேதத்தை பார்த்தேன் எனக்கு அதுல அர்த்தம் தெரியவில்லை ஆழ்வாருடைய பிரபந்தங்களை கொண்டுதான் நான் வடமொழி வேதத்தினுடைய பொருள்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார் வேதாந்த தேசிகாச்சாரியர் என்று பட்டம் பெற்றது தமிழ் வேதத்திற்காக ஒன்று சம்ஸ்கிருத வேதத்திற்காக அவர் டைட்டல் பெற்றார் அப்படிப்பட்டவர் சமஸ்கிருத வேதத்திலே எனக்கு ஒன்றும் தெரியவில்லை செய்ய தமிழ் மாலகள் நாம் தெளிய போதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோம் இப்படி வேதமறிந்த மகாச்சாரியர்கள் இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானங்களை செய்து இதிலே உள்ளதெல்லாம் வேதார்த்தங்கள் என்று நிலநாட்டினார் ஆகவே இதர பாஷைகளிலே கன்னடத்திலே தோற்றங்கள் தோன்றியிருந்தாலும் தெலுங்குலே எந்த பாஷையில் தோன்றியிருந்தாலும் வேதாதிகாரிகள் பண்ணின கிரந்தம் அன்று அதுல வேத பொருள்களும் கிடையாது வேதப்பொருட்களை அறிந்த மகான்கள் அதை ஆதரிக்கவும் இல்லை சாதாரணமாக தேவாரம் திருவாசகங்களை பார்க்கலாம் திருப்பாவுக்கு எத்தனை வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள் ஸ்ரீகரிஷ்ணவர்கள் அந்த மாதிரி திருவாசகத்திற்கோ தேவார திருமுருகளுக்கோ திருபம்பாவுக்கோ யாராவது வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்களா அது வேண்டாம் சுவாமி போல்வார் திருப்பாவை திருபம்பாவை ஆதரிக்கணும் என்று பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் அவர்களுடைய மடத்திலே திருப்பாவையும் ஆதரிக்க மாட்டார் திருபம்பையும் ஆதரிக்க மாட்டார் ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய திருமாளிகளிலேயும் மடங்களிலேயும் கோவில்களிலேயும் திவ்ய பிரபந்தம் இல்லாமல் ஒரு சடங்கு கிடையாது அந்த திவ்ய பிரபந்தம் ஓதுவதற்காக மானியங்கள் விட்டிருக்கிறார்கள் கிராம பூமிகள் விட்டிருக்கிறார் ஆங்காங்கு அவர்களுக்கு என்ன அதிருப்தி என்று கேட்டால் அதை கோவில்களிலே ஓதுவதற்காகவும் அதை அபிச்சின்னமாக பரம்பரையாக நடத்துவதற்காகவும் கிராமபூமிகளை விட்டிருக்கிறார் ஆகவே இதர பாஷைகளிலே உள்ள ஸ்தோத்திரங்களையும் தமிழ் பாஷையிலே உள்ள ஆழ்வாருடைய நிதி சூக்திகளையும் சமமாக நினைத்து கேள்விகள் கேட்பதுண்டே அது பொருத்தமற்றது நமக்கு ரெண்டு கண் அதிலே வலது கண்ணை முக்கியமாகவும் இடது கண்ணை அமுக்கியமாகவும் நினைக்கிறோம் அதே போல பிராமணோத்தமர்களுக்கு ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இரண்டு கண் கட்ட சம்ஸ்கிருத வேதம் ஒரு கண் திராவிட வேதம் ஒரு கண் திராவிட வேதம் என்றால் தமிழ் வேதம் திருவாய் மொழி தான் அதில் நாலாயிரம் இருந்தாலும் அந்த நாலாயிரத்துக்குள்ளே திருவாய் மொழியைத்தான் நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தைத்தான் முக்கியமாக வைத்திருக்கிறார் ஒரு திருஷ்டாந்தம் பாருங்கள் ஆழ்வார்கள் சாதித்த கிரந்தங்களை பெருமாள் வீதியிலே எழுந்தருளும் போது சவ கொண்டு போகிறோம் திருவாய்மொழி ஆயிரம் இருக்கிறதே இதை வீதிகளிலே சொல்லக்கூடாது பெருமாள் ஆஸ்தானத்திலே எழுந்தருளி காலத்திலே திருவாராதன சமர்ப்பித்து ஏகாந்தமாக சந்தோஷமாக இருக்கிற காலத்திலே அப்பதான் திருவாய்மொழியை ஓதவோடும் என்று நாதமுனிகள் ஏற்பாடு பண்ணி நாதமுனிகளுடைய காலம் ஆயிரத்தி இருநூத்தி முன்னூறு வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷம் குறவு வருஷங்களுக்கு முன்னே இருந்த அவர் ஏற்பாடு பண்ணினார் என்னவென்று மற்ற பிரபந்தங்களை பிசியிலே சேவிக்கலாம் இந்த திருவாய்மொழி ஆயிரத்தை பிசியிலே சேமிக்கக்கூடாது கண்டபேரும் அதிகரிக்க கூடாது சில ஏற்பாடுகளை பண்ணி திருவாய்மொழியினுடைய அசாதாரணமான ஒரு ஆதிக்கத்தை அந்த வாய்ப்பினாதே காட்டியுள்ளார் இந்த ஆச்சாரிய சொன்ன உலகத்திலே கம்பநாட்டாழ்வார் என்று கொண்டாடப்படுகிற கம்பர் பெருமான் அவர் சடகோபர் என்று நம்மாழ்வாரை பற்றி நூறு பாட்டுகள் பாடியுள்ளார் அற்புதமான பாட்டு கம்பருடைய பாட்சை பற்றி நாம் சொல்ல வேணுமா அவர் அற்புதமாக ஒரே ஒரு பாகிறோம் சொல்லுகிறேன் அந்த மிலாமரை ஆயிரத்தாய்ந்த வரும் பொருளை சந்தமிழாக திருச்சிலே நிலத்தேவர்களும் தந்தம் விழாவும் அழகு மென்னாகாம் தமிழாருகவியன் பந்தம்பிழா ஒழுகும் குரு வந்த பண்ணவனே நம்மாழ்வாரையே விழித்து நம்மாழ்வாரே அடியனுடைய விண்ணப்பத்தை கோளும் என்கிறார் அந்த மிலாமரை ஆயிரத்தாழ்ந்த புருளை சந்தமிழாக திருத்திலே அந்த மிலாமரை ஆயிரம் தேசம் எவ்வளவுன்னு கட்டார் சொல்ல முடியாது அனந்தாவை வேதாக மல போன்றவை வேதங்கள் அது பெரிய உபாக்கியானம் அதை பற்றி இருக்கட்டும் அந்த மிலா மரையாயிரத்தாழ்ந்த அரும்பொருளை அந்த வேதங்களிலே ஆழ்ந்திருக்கிற அரும்பொருளை திருக்கில நே தமிழ் பிரபந்தமாக நீர் ஆக்காமல் ஆனால் நிலத்தேவர்களும் தந்தம் விழாவும் அழகு இந்த பிராமணர்கள் நிலத்தேவர் என்றால் பிராமணர்கள் மேலாத்தேவர் நிலத்தேவர் இந்த பிராமணர்களுக்கு என்ன போது போக்கு தந்தம் விழாவும் அழகு மென்னாம் கோவில்களே உற்சவம் என்று பண்ணுகிறார்களே அந்த உற்சவத்துக்குத்தான் என்ன அழகு ஆழ்வார் பிரபந்தங்களை அருளி செய்யாத பட்சத்திலே பிராமணர்களுக்கு போதுபோக்கும் கோவில்களுக்கு உற்சவங்களுக்கு அழகும் கிடையாது சொன்னவர் கம்பர் பெருமா பாட்டை மறுபடியும் அந்த நீளாமறையாயிரத்தாழ்ந்த வரும் பொருளை சந்தமிழாக திருக்கிழமை நிலத்தேவர்களும் தந்தம் விழாவும் அழகு தமிழாறு கவியின் பந்தம்பிழா விழுகும் குருகூர் வந்த பண்ணவனே இன்னொரு பார்க்கும் சொல்ற கூட்டங்கள் தோறும் குருகெப்பிரான் குணங் கூறு மண்பருட்டங்கள் தோறும் இருக்க பெற்றே உடைய நாட்டங்கள் தோறும் புனல் வந்து நாளப்பெற்றேம் இனிமேல் பூட்டங்கள் சோழற்கன்றே பெரும் போகம் விளகின்றதே பரந்தாசிலே இந்த பாட்டு தன்னுடைய போதுபோக்கை சொல்லுகிறார் நான் என்ன பண்ணுவேன் ஆறு கம்பர் சொல்றார் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா கூட்டங்கள் தோறும் குறுகெறான் குணங் கூறும் அவருக்கு ராமாயணத்திலே ரொம்ப ஈடுபாடு தெரிஞ்சு கொண்டிருக்கோம் கம்ப ராமாயணத்தாரே அதெல்லாம் ஏதோ ஒரு காலத்திலே இந்த ஆழ்வார் ஸ்ரீ சுகியை பார்த்த பிறகு விசாரிப்ப எங்க நம்மாழ்வாரைப் பற்றி எங்க பேசுகிறார்கள் நம்மாழ்வாரை பற்றி எங்க பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பேன் அப்படிப்பட்டிருக்கிற கோஷ்டிகள் கிடைத்துவிட்டால் அங்க போய் உட்காருவேன் உட்கார்ந்து என்ன பண்ணுவேன் புனல் வந்து நாளை பெற்றே கண்ணு கண்ணீருமாயிருப்பேன் அந்த பாசுரங்களைக் கோட்டு மரங்களும் இறங்கும் வகை மடிவண்ணவோவென்று கூவுமாள் என்று அக்கிரணைப் பொருள்களும் கூட இறங்கும்படியான பாசுரங்களாகினாரே நாட்டங்கள் தோறும் நாட்டம் என்றாலும் கண்ணுக்கு பயன் இந்த கண்கறிதை தாரதாரியாக தண்ணீர் பெருகும் எனக்கு இனி மேல் வீட்டெங்க தோழற்கன்றே பெரும் போகம் விழகின்றது பரமபதன் எனக்கு மட்டுமன்று என்னோட ஆறாறு உறவு கொண்டிருக்கிறார்களோ எங்கள் தோழற்கென்றே மேல் பெரும் போகம் விழகின்றதே என்று இந்த மாதிரியாக மதுர கவிகள் கூட சொல்லவில்லை நம்மாழ்வாருடைய பிரதான சிஸ்டர் மதுரகவி அவர் அற்புதமாக உருபாசுரன் பத்து பதினோரு பாசுரம் அவர் பாடினது மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடியுள் நிறுத்தினான் மிக்க வேதியர் விரும்பும்படியான வேதத்தினுடைய உட்பொருள் உண்டே உட்பொருள் என்பது பகவான் பகவான் நிற்க ஆய்வார் பாசுரம் பாடாத பட்சத்திலே பகவான் ஓடுவன் நான் பரத பரதெய்வென்று இதரர்கள் பல மதஸ்தர்கள் இதர தேவதை கொண்டாடினபடியினாரே பகவானன் நிற்க மாட்டாராம் நான் தேவ மண்ணு தெய்வ மண்ணு ஓடிப்பூடுவன் அவன் நிற்க அப்பாடி என் இப்படிப்பட்ட தினசூக்கி அடை அருளி செய்தி உலகத்தை வாழ்வித்த மகான்களிலே தலசிறந்தவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாரை நாம் நெச்சிரம் நினைக்க வேண்டும் வைகாசி விசாகத்திலே அவதரித்தவர் அவருடைய திருநாளுக்கு உண்டோ வெயாசி விசாகத்து கொப்புருநாள் உண்டோ சடகோகர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகை கொண்டோ ஒரு பார் தண்ணில் ஒக்கும் ஆழ்வார் செடிகளே சரணம்